வணக்கம் பிப்ரவரி பனிரெண்டு இரண்டாயிரத்தி நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பதினைந்தே வயதான கீதாஞ்சலி ராவ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான டைம்ஸ் இந்தியா பத்திரிகையின் சிறந்த குழந்தைக்கான விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்டு தொடங்கப்பட்டுள்ள பொதுறை நிறுவனம் பிரசாத் பாரதி மூன்று சசிசேகர் வேம்பதி என்பவர் ஏசியா பிராட்காஸ்டிங் பசிபிக் யூனியன் என்ற நிறுவனத்தின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இனி இன்றைய கேள்விகள் 1. இந்திய கடலோர காவல் படை தனது நாற்பத்தி ஐந்தாவது ரைசிங் தினத்தை என்று கொண்டாடியது 2. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆளுநராக பதவி வகிப்பவர் யார் 3. IIPA என்ற பொது நிர்வாக நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவுக்கு மிகலில் கேட்டு மகிழலாம் நன்றி வணக்கம்